السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآقبت للمتاقين الصلاة والسلام على قيد المرسلين وعلى آله وأصحابه واتبائه أجمعين الله بعض فقد قال الله صلى الله عليه وسلم في القرآن الكريم أعو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تسبن الله غافلاً أما يأمن الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه اللبصار مهتين مقنئ غوثهم لا يرتد إليهم ترطوا وافدتهم هذا صدق الله عليكم عن قال وسلم يقول من من من الارض رواه எல்லா புகழும் புகச்சியும் சந்தில்லா அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் யாரும் திறவமில்லை யாராலும் கண்ணையும் சலாமன்னும் மீதேசமும் தூதர் சன்மா இருக்க போதார் அருகே அனுப்பப்பட்டம் அருள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி ஜெயம்பட்ட உத்தம சகாபாக்கள் தாபிங்கள் தம தாபிங்கள் முஸ்லீம்கள் அனைவரும் மீது என்றென்றும் உண்டான அல்லாவின் கடமையை நிறைவேற்றும் சம்பவம் எடுத்திருக்கும் அல்லாவின் நல்ல அல்லாவுடைய கடமைகளை ஏற்று நடந்து கொள்ளும்படி எதை நமக்கு ஏவருக்குண்டானோ அதை எடுக்கும் அவைகளை முழுமையாக தவிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பார் உங்களுக்கும் நசையத்தும் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹு நல்லே அல்லாஹு மனித வர்க்கத்தை சிறந்த படைப்பாக படைத்து எப்படியும் வாழலாம் என்று விட்டு விடாமல் வாழ்க்கை கூறிய அனைத்து தெளிவுகளையும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கலாம் ஆக அல்லாரின் நல்லே அந்த அடிப்படையில் அல்லா ரசூலும் மூலம் எதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டதோ அவைகளை முழுமையாக தவிந்து கொள்ளவில்லை பாவத்தை அற்பமாக கருதக்கூடாது அல்லா தடுத்ததே அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் குறிப்பிடும் போதே பாவங்களை அநியாயங்களை சிறிதாக கருத வேண்டாம் இவைகள் ஒன்று சேர்த்து மனிதனை அப்படியே இல்லாமலாக்கிவிடும் ரஜுனு பல யூதிபு தகை இரத்தன் வளா கவிரத்தன் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லா தடுத்தது சிறியதோ பெரியதோ அதை அவன் விட்டுவிட வேண்டும் மனிதனுக்கு நாளுக்கு செயலேடு வழங்கப்படுது சொல்லுறேன் வட கபி இரத்தன்லரை பார்த்து என்ன நடந்தது எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது எதுவும் விட்டுவிடல் பரவில்லை கவலைப்படுவார் உம்மு சலமா ரவி அன்னா அவர்கள் நிர்ப்படும் என்று சொல்கிறீர்களே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நிர்வாணமாக இருக்கும் கட்டத்தில் ஒருவர் ஒருவரை பார்த்துக் கொள்வார்களே அல் அசத் விஷயம் கடுமையான இது பார்ப்பது அல்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னது பட்டாளிகளை விருத்தார்களாக என்ன நடந்திருக்கிறது எல்லாமே சமையாமல் மிஸ்டாலதர் நல்லதும் எழுதப்பட்ட இருக்கிறது கடனியும் எழுதப்பட்ட இருக்கிறது இந்த சிந்தனையில தான் அவர்கள் இருப்பார்கள் அவ்வளாக நல்லபடியாக நாம் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் இருக்கிறேன் ஒரு தவறு இது எங்களோட மட்டும் நின்றுவிடாது ஒரு மறினம் செய்த அநியாயம் பாவம் அட்டாசம் அவனுடைய பரம்பரை வரை தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது இதுக்கு ஏராளமான வரலாறுகள் சொல்லலாம் அல்லது ரசூ வலி குறிப்பிடுகிறார்கள் ஒரு பறவை இருக்குது அன்று செல்லக்கூடிய அந்த பறவை அது பறந்து திரும்பி அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு நாள் வரும் அந்த பறவை அதனுடைய கூட்டில் ஒன்றுமே இல்லாமல் மெல்லி இந்த நிலைமையில் செய்தவருடைய அநியாயம் தான் இதற்கு காரணம் ரவி அல்லா சொல்கிறார்கள் இரண்டு படக்கத்துடைய வாசல் அல்லா தடுத்து விடுகிறான் வானத்துடைய படக்கத்தை பூமியுடைய பரக்கத்தை மனிதனுடைய அட்டகாசத்தின் காரணமாக அவ்வளவு நல்லது சகோதரேன் அநியாயம் என்ற பாதம் சின்னது என்ன இது பெரிய ஒரு பாதம் அநியாயம் என்றது அந்நுள் என்ற வார்த்தைக்கு உலவாக்கல் விளக்கம் சொல்லும் போது உரிமை உரிமை கொள்வதே சொந்த சொந்தமில்லாத்தில் ஆதிக்கம் செலுத்துறது நேர்மைக்கு மாற்றமாக நடத்தது மீன் விரயம் சேரது கடனை எடுத்துட்டு கொடுக்க முடியும் கொடுக்காமல் காலத்தை தட்டுவதை ஊழியர்களுடைய சம்பளத்தை சரியாக கொடுக்காமல் இருக்கிறது அல்லா தடுத்தது அல்லா இதை தடுத்திருக்கிறானோ அதை செய்வது ஏராளம் ஆண்டு தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் அநியாயத்தை பற்றி அல்லா செல்கிறான் அநியாயத்தின் விரைவில் நஷ்டம் உலகத்திலே இறங்கக்கூடிய முசீபத் ஆகராவுடைய அடையக்கூடிய அழம் நபியை பார்த்து செலுகிறான் நீங்க நினைக்க வேண்டாம் அநியாயத்தாரனுடைய விஷயத்தில் அல்லா மறந்தவனா இருக்கிறான் அல்லா மறந்தவனா இருக்கிறான் என்று நீங்க நினைக்க வேண்டாம் நவியே அவகாசம் குடிச்சிக்கிறோம் பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடிப்போம் இந்த மாதிரியோம் பிடிப்போம் ஒரு நாளையில் எப்படிப்பட்ட நாள் பார்த்த பார்வையிலே இருப்பார்கள் பார்த்த பார்வையில இருப்பார்கள் இருப்பார்கள் விரண்டேடக்கூடிய நாள் சந்தர்ப்பம் பிடிக்க வேண்டிய இடத்தில் பிடிப்போம் புகாரி சரிபுடைய ரிவாய் குறிப்படிவடைந்து விட்டது எல்லா முடிவடைந்து விட்டது பக்கம் செல்லலாம் என்று நினைத்தவர்களாக ஒரு கூட்டம் வந்து கொண்டிருப்பார்கள் பக்கம் வந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹின் நல்ல அன்பு சகோதரர்களே முன்னால் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கிறோம் அல் சந்தா பைனல் வண்ணார் சொருத்தன் நரம் இரண்டுக்கும் இடையில் ஒரு பாலம் ஒரு ஆண் சொல்லுதே வைன் மின்கும் இல்லா வாரி தூ ரிகா எல்லாரும் கடந்துதான் ஆகும் முடிவு செஞ்சு விட்டான் அல்லா கடமையாக்கிவிட்டான் கடத்தப்பட வேண்டும் ஆயத்து இறந்ததே அப்துல்லா அழுகிறார்கள் அவருடைய மனைவி அழுகிறார்கள் இந்த விஷயம் ஏன் அழுகிறீங்க இந்த பாலத்தை கடந்து செல்வேனா இல்லையா கடத்த சந்தர்ப்பம் கிடைச்சதா இல்லையா நினைத்து அறுகிறார்கள் அப்ப இந்த இடத்தில் இந்த இடத்தில் நினைத்து வந்தவர்கள் புதுசோ நிறுத்தப்படுவார்கள் அங்க ஒரு கோஸ் விசாரணை மன்றம் என்னத்தை பற்றி கேட்கப்படுது உங்களோட தொழுகை பற்றி இல்லை உங்களோட அஜை பத்தி அல்ல உங்களுடைய பாதாசுகளை பற்றி அல்ல உலகத்தில் செஞ்ச அநியாயம் இந்த விசாரணை பலிக்கு பணி எடுக்கப்படக்கூடிய நேரம் இங்க சுத்தமான அவங்களுக்கு அனுமதி சுவர்க்கத்துக்கு அல்லாஹின் நல்ல சகோதரர்கள் அநியாய மந்தவே தேசான அந்த அரவுடைய மைதானத்தில் ஒட்டத்தில் அமர்ந்தவராக நபியுடைய பயான் என்னது அரபாவிலும் மினாவிலும் பெருந்தானந்தும் ஐயாவுத்தீக்கு எல்லா நாட்களிலும் செஞ்ச பயானில் அதிகமான பகுதி அடுத்தோண்ட உரிமைகளை பற்றும் இன்னதிமாக்கும் வம்பழக்கும் ஹராமுன் அடைக்கும் தி யோமிக்கும் மகாதா பி சஹரிக்கும் மகாதா பி வரதிக்கும் மகாதா இதத்தான் திரும்ப திரும்ப திரும்ப பேசினார்கள் எல்லா கட்டத்திலும் பேசின பயான் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய சக்தி உங்களுடைய மானம் கண்ணியமானவோ இந்த ஊர் இந்த நாள் இந்த இடம் எப்படி சந்தியானதோ யாரும் யாருடைய சொத்தையும் அபாரிக்க வேண்டாம் யாருடைய சொத்தை பிடிக்க இர்த்தத்தைட்ட வேண்டிமோ மனிதர்களே அநியாயம் செய்யாதுங்க பேசினார்கள் அநியாயம் யாருக்கும் செய்ய அல்லாஹ் நல்ல சகோதரர்கள் நம்முடைய ஆலாத் எங்க இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் எங்க இருக்கிறது நம்முடைய சிந்தனையே அடுத்தோட சொத்த பிடிக்கப்பட்டது நம்முடைய முயற்சிகளும் அவ்வாறாகத்தான் இருக்கிறது வாழ்வதே அடுத்தோட பொருளாதார சின்ன விஷயமாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் எடுக்காத ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அல்லாஹாக்கள் நபரி விரிவாக ஆக்க வேண்டும் பெரிதாக ஆக்க வேண்டும் என்னுடையல மத்திரை விரிவாக்கிறதுக்கே இடம் போதாது பக்கத்தில் இருக்கிறதே அப்பா ரவியில்லாவுடைய வீடு அப்பாஸ் ரலி கேட்கிறாங்க நான் அதை வாங்குகிறேன் மசிதுக்காக வேண்டும் அப்பாஸ் ரலி அவர்கள் மறுத்திட்டார்கள் விற்பனை செய்ய மாட்டேன் அமீரின் மோமின் அவர்கள் சொல்கிறார் இல்லை நீங்கள் விற்கத்தான் வேண்டும் அப்படி இல்லை என்றால் நன்கொடையாக தருங்கள் நிராகரிக்கிறார் இரண்டின் தரமார் இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பேச்சு எழுபது நபர் தீர்ப்புக்காக வேண்டி செல்கிறார்கள் தீர்ப்பெடுப்பதற்கு செல்கிறார்கள் உமர் அமியல்ல உமரே அவருடைய வீடு அவரது நிற்பதும் நன்கொடையாக கொடுக்கிறதும் அவருடைய பொருத்தத்திலே உள்ளதே உங்களுக்கு அவரை அவருடைய வீட்டிலிருந்து வெளியில போட முடியாது வெளியில அனுப்ப முடியாது அவரை சுமரில் எல்லாம் இப்படி ஒரு தீர்ப்பு சேரிங்களே இது எங்கிருந்து எடுத்தது இந்த தீர்ப்பு ஆள் எடுக்கப்பட்டதா நபியுடைய வழிமுறை நபியுடையப்பட்டதா நபியுடைய சொல்கிறார்கள்ட்டிக்க இருக்கிறார்கள்ட்டிக்க இருக்கும் போது ஒரு சிவரே அப்படியே உடைந்து விடுகிறது கெட்டு அந்த சிவரே அப்படி அது கீழே விருதுமாத்துக்கு வகி அறிவித்தான் நீங்கள் கெட்ட வேண்டாம் அந்த இடம் ஒருவருடைய அக்கே ஒருவருக்கு சொந்தமானதே அவர் விரும்பாத வரையில் அவருடைய பொருத்தம் இல்லாத வரையில் அதை கெட்ட வேண்டாம் நீங்கள் தீர்ப்பை மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் திரும்பி வருகிறார்கள் அல்லாஹின் நல்ல இஸ்லாம் என்று சொல்ல தீர்ப்பு யுத்தம் நடைபெறுகிறது முஸ்லீம்களுக்கு வெற்றி அபுதா ரவி சொல்கிறார்கள் தான் வணிமத்தாக தங்கம் வெள்ளியை பெற்றுக் கொள்ளவில்லை சில ஆடி சில ஒட்டகங்கள் இப்படி சில பொருட்களை கிடைச்சு முடிவடைகிறது நாங்களும் ஹகரத் ரசூருல்லா இஸ்லம் அவ்வாஹம் அவர்களும் ஒரு இடத்தை வந்து அடைந்தோம் ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடத்துல இருக்கும் போதே அங்க நபியுடன் நபியுட ஒரு அடிமையும் இருந்தார் நபியுடன் அவருடைய அடிமையும் இருந்தார் நாங்கள் எல்லாம் இடத்தில் இருக்கும்போது புறத்தில் இருந்து ஒரு அன்பு வீசப்பட்டு அந்த அன்பு அந்த அடிமையின் தலையில் பட்டவுடன் அவர் அதே இடத்திலே சகிதாக்கப்பட்டிருந்தார் மக்கள் என்ன சொன்னார்கள் நல்ல மௌத்தல்லவா வீர மரணம் அல்லவா பெரும் பாசிய மக்கள் பேசுல்லோ அந்த ஒருவன் மீது சத்தியமாக பொருள் பங்கு வைத்த படத்துக்கு முன்னாட யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஐந்தில் ஒரு பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் இவர் ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கிறார் ஒரு போர்வை எடுத்தது ஒரு பெட்ஷீட் பெருசாக ஒன்றும் எடுக்கல பங்கு வைத்தப்படுத்துக்கு முன்னால் பொது சொத்திலும் எடுத்திருக்கிறார் நவியர்கள் சொன்னார் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதால் இவருக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நெருப்பாக பத்து இதற்கொண்டு அல்லாஹ் வேதனை செல்லவில்ியாக நானும் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறேன் என்னது செருப்புடைய பட்டி செருப்புடைய வாரைக்குதே அந்த வார் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன் இருக்கும் நரகத்துடைய நெருப்புதான் பதில் செல்லும் அல்லாஹின் நல்லது சகோதர்கள் அநியாயம் உரிமை இல்லாத்தில் உரிமை கொள்வது சொந்தம் இல்லா தில் சொந்தம் கொள்வது இது ஆக கடுமையானது ஆக பயங்கரமானது ஆக நஷ்டத்துக்குரியது அமல் செய்யலாம் விவாதத்தை செய்யலாம் இந்த அமலை பாதுகாக்கிறதாக முக்கியம் நாம் செய்யக்கூடிய அமல்களை கடவைகளை பாதுகாக்கிறது எப்படி ஒரு பெண்மண் இரவெல்லாம் அமல் செய்கிறார் பகலெல்லாம் அமல் செய்கிறார் அடுத்தூட்டோட நடந்து கொள்ளக்கூடிய முறல் எல்லா ஒரே சண்டை ஒரே பிரச்சினை ஒரே பகுவா பகலுடைய நோம்பு அவள் எல்லாம் சொல்லப்பட்டது அடுத்த அறியவில்லை இவனுடைய நிலைமை அல்ல காலையின் சகோதரர்கள் நபியர் தீனாரும் திருஹமும் காசி வனம் செல்லுபடியாத நாள்தான் अंदर मुनियाम से अम्को उपलब्ध मन्दी पणम बड़ा தொகு நோம்பு எல்லாம் இருக்கிறேன் வந்து செல்வான் எனக்கு அடித்தான் மரமாக சொத்தமாக அடித்தான் சொத்தை பறித்தான் வீட்டை பறித்தான் கடையை பறித்தான் மற்றொரு சொத்தை சாப்பிட்டான் முறையீடுகள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் அல்லா நன்றி அல்லா நிபாக்கிறேன் இந்த மனிதன் சாலியான அமல் இருந்தால் அநியாயத்துக்கு ஏற்ப எல்லாமே கலத்தப்படும் எல்லா நலவும் செஞ்ச அநியாயத்துக்கு ஏற்ப கலத்தப்படும் அநியாயம் செஞ்சிருக்கிறார் ஏராளம் எந்த நலவும் இல்லை என்றால் இவன் அவனுடைய தீமை எல்லாம் இவனுக்கு சுமத்தாட்டப்பட்டு நரகத்தும் பக்கம் தூக்கி எறியப்படும் அல்லாஹின் நல்லடியார் என்று சகோதரர்கள் அநியாயத்தின் விளைவுகள் அநியாயத்தின் முடியும் மக்கள் லேசாக இதனுடைய மாத்திரம் நின்றுவிடக்கூடியது இல்லை இதனுடைய தாக்கம் விளைவு ஏராளம் ஒரு இமாம் இடத்தில் ஒரு வாரிபர் செல்கிறார் இசிப் ரஹமத்துள்ளார் அவருடைய கிட்டாபலை இன்று சம்பவத்தை பதிவு செய்கிறார் ஒரு வாலிர் போகிறார் அவரு பார்வை திடீரென்று இல்லாமல்ார்ாம் அவர்களே என்னுடைய நிலைமைப்படித்தான் என்று சொல்லுகிறார் அந்த பெரியார் சிந்திக்கிறார் சிந்துவிட்டு செலுகிறார் மகனே வா செஞ்ச அநியாயம் அது உனக்கு பட்டிக்கு வாப்ப செஞ்ச அநியாயம் அதை தான் உனக்கு பட்டிக்கு இப்படி ஏராளமான வரலாறு மக்கள் உலகத்தை புடிக்கிறதுக்கு உலகத்து ஆசை அது எதுவாக இருந்தாலும் சரி எவருடைய இதில் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் வா நினச்சு அதுல யாருக்கு அணியான் செய்யாமல் ஓரத்திலே வாழ்ந்தால் பெரும் வெற்றி எனவே அல்லாஹு நம்மையும் அனுப்ப நாங்கள் யாருக்கு அநியாயம் செய்யாமலும் மற்றவர்களால் அணியாயம் செய்யப்படாமல் இருப்பதை பாதுகாப்புத் தேடுகிறோம் யாழ்வா என்ற தவறுகள் குற்றம் கொடுகளை மன்னிச்சு யாரு நாங்கள் பாதுகிற யார் நாங்களே எங்களுக்கு தவறு சந்தித்தோம் யாழ் நீட்டா நஷ்டவா யாவது திருப்பி ஆளுநர் குட்டம் கொடுகள மன்னிச்சு யாழ்வா பூரா மனித சமாதத்தின் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இல்லாமலாக்கியா கஷ்டத்தோட சோதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாவா அனைவருடைய பிரச்சனைகளின் கஷ்டங்களையும் இல்லாமல் ஆகியவது யார்வா சொத்து செல்லுங்கள் பரத்தேவாயா ஹலாலான உழைப்பை எல்லா கட்டத்திலேயா ஹராக்கை விட்டுட குழந்தைகளையும் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துவிடுவா யார் யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்களோ பூரணமான ஆரோக்கியத்தை நசீதாக்கி யாவா பூரணமான சிப்பாய் நசீதாக்குரிய திருப்பையாளனே கடைசி முடிவை நல்ல முடிவாகி தந்தது உன்னை சந்திக்கக்கூடிய நாளை இழிவான மௌக்கை நசீபாக்கி விடாதயா சக்கராசை கஷ்டப்படுத்திவிடாதையால் களிமா இல்லாமல் தடமாறக்கூடிய நிலைமை உருவாக்கிவிடாதயா கடைசி முடிவை நீ விரும்பிய நாளாக ஆச்சரியாம கடைசி கச்சத்தில் உயர்ந்த கனிவாஹி அல்லா முகமது நிலைமையில் எங்கள் அனைவரும் ரூபேன் பிரிப்பாயா